இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ீதுவாத்தமோத்தன வாசம் இந்த அத்தியாயத்தில் முதல் இருபத்தி நான்கு ஸ்லோகங்களில் வித்யாரண்யர் பிரம்மத்தினுடைய சொரூபம் சத் சுரூபம் சித் சுரூபம் ஆனந்த சுரூபம் என்று நிலைநாட்டுகின்றார் இது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால் எதையெல்லாம் இருக்கிறது என்று சொல்கின்றோமோ அது பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் பிரம்மம்தான் இருக்கின்றது இருப்பினும் அந்த இருத்தலை இந்த உலகம் இல்லாத ஒரு மாயை வாங்கிக் கொண்டு தான் இருப்பதாக காட்டுகின்றது மனதிற்குள் உணர்வை நாம் அனுபவிக்கின்றோம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உணர்வை அனுபவிக்கின்றது பிரம்மத்தினுடைய அனுபவிக்கின்றோம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம் ஆகவே பிரம்மனுடைய ஆனந்த சுரூபம் அங்கு பிரதிபிம்பிக்கின்றது இந்த இருபத்தி நாலு ஸ்லோகம் வரை சாராம்சம் பிரம்ம சச்சிதானந்த சுரூபம் நம்முடைய அனுபவத்தில் இந்த மூன்றுக்கும் விரோதமான ஒன்றையும் பார்க்கின்றோம் அங்கு சத் என்றால் அசத் உண்மையில் இல்லை ஆனால் இருப்பது போல் தோன்றுகிறது அது அசத் அல்லது நித்யா பிறகு ஜடமான தத்துவத்தையும் அனுபவிக்கின்றோம் பிரம்மன் சைத்தன்ய சுரூபம் எல்லா இடத்திலும் வியாபிக்கிறது என்றால் ஏன் ஜடத்தை நாம் அனுபவிக்கின்றோம் பிரம்ம ஆனந்தம் என்றால் துக்கத்தையும் நாம் அனுபவிக்கின்றோம் அப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது அசத் ஜடம் துக்கம் இல்லாமை ஜடமாக இருத்தல் பிறகு வந்து துயரம் இது யாரை சார்ந்தது இது மாயா சொரூபம் இது மாயையினுடைய தன்மை அதைத்தான் வித்யாரண்யர் இருபத்தி 24 இருபத்தி நான்கு இந்த இரண்டு ஸ்லோகங்களில் விளக்குகின்றார் இந்த இரண்டு ஸ்லோகத்தின் சாராம்சம் வந்து பிரம்மத்தினுடைய சொரூபம் சச்சிதானந்தம் மாயையினுடைய சொரூபம் அசத் ஜடம் துக்கம் அதைத்தான் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் அசத்தா ஜாட்ய துக்கே துவே அங்கு அசத் என்றால் மித்தியா மாதிரி தெரிகிறது அந்த அசத்தும் ஜடமும் துக்கமும் மாயா ரூபம் இந்த மூன்றும் மாயையினுடைய சொரூபம் பிரம்மத்தினுடைய சொரூபம் சச்சி ஆனந்தம் இதை எங்கெல்லாம் பார்க்கலாம் அதை குறிப்பிடுகின்றார் அசத்தா நரங்காதவ் மனித கொம்பு என்று நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கிடையாது அதை அசத்தென்று புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு வந்து காஷ்டிசு கல் மண் போன்ற ஜட பொருள்களிடத்தில் பிரம்மத்தினுடைய மாயையினுடைய ஜடத்தன்மையை உணர வேண்டும் பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் கோர மூட தியோகோ துக்கம் நம்முடைய மனதில் கோரமான மூடமான ரஜோகுண தமோகுண எண்ணங்கள் துயரம் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது அந்த துயரம் மாயையை சார்ந்தது இவ்விதம் அசத் ஜடம் துக்கம் மாயா சுரூபம் ஆனந்தம் பிரம்மஸ்வரூபம் இதை தனியாக நாம் வைத்திருந்தால் இந்த அசத் சுரூபத்திலிருந்து பிரித்து பிரம்மத்தை மட்டும் புரிஞ்சுதான் இந்த இடத்துல வித்யாரண்யர் அமிஸ்ரம் பிரம்ம என்று சொல்றார் இந்த ரெண்டையும் சேர்த்தீட்டம்னா மிஸ்ரம் பிரம்ம என்றால் மாயையையும் பிரம்மத்தையும் சேர்த்தனம் பிரம்ம என்றால் சச்சிதானந்த பிறகு இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் இது இவ்விதம் இருக்க யார் இந்த சச்சுவரூபமான அமிஸ்ரஸ்வரூபமான பிரம்மத்தை தியானித்து உணர விரும்புகிறார்களோ அவர்கள் அசத் சுரூபமான மாயையை நீக்கி சத் சுரூபமான பிரம்மத்தை இவ்விதம் தியானிக்க வேண்டும் என்று இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் தியானத்தை அறிமுகப்படுத்துகின்றார் அது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் வரை செல்கிறது இந்த அத்தியாயத்தில் முதல் இருபத்தி நான்கு ஸ்லோகங்கள் மிஸ்ர அமிஸ்ர பிரம்ம விளக்கம் அதாவது சச்சிதானந்த சுரூபமான பிரம்மனும் மாயை கலந்த பிரம்மனையும் விளக்கினார் பிறகு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று வரை தியானம் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார் இறுதி ஸ்லோகத்துல வந்து பஞ்சதசி கிரந்தத்தையே நிறைவு செய்யப் போகின்றார் மங்கள ஸ்லோகத்துடன் பூர்த்தி செய்ய போகின்றார் இப்ப தியானம் எப்படி கூறினார் நான்கு விதமான நிதி தியாசனத்தை அறிமுகப்படுத்தினார் ஒன்று இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ஜட பொருள்களை நம்ம பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற நாம ரூப அம்சத்தை மித்யா என்று நீக்கிவிட்டு இருத்தலை மட்டும் தியானித்தன் நம்ம இந்த உலகத்தில் ஜடமான பொருள்களை பார்க்கணும் பார்த்துட்டு அதில் இருத்தல் மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளுதல் மீதியை நம்ம விட்டு விட வேண்டும் எப்ப விடவோம் அந்த பொருள் எப்படி இருக்கிறது அப்படிங்கற இடத்துல அது கல்லு மண்ணு நமக்கு பயன்படாத பொருளா இருந்தா அதை நான் விட்டேன்னு சொல்லுவோம் அதே தங்கம் வைரமா இருந்தா அப்ப நம்ம என்ன பண்றோம் இருத்தல மட்டும் எடுக்கிறது இல்ல எனக்கு அந்த தங்கம் வேண்டும் அந்த பொருள் வேண்டும் அப்படின்னு அந்த பொருளை எடுத்துக்கிறோம் இப்ப இங்க என்ன தியானம்னா எெந்த ஜட பொருட்கள் எல்லாம் நமக்கு அட்ராக்டிவா இருக்கோ அந்த அட்ராக்ட் பண்ணுதே அந்த அம்சம் பிரம்ம இனி அடுத்ததாக இது வந்து ஸ்டேஜ் அல்லது முதல் படியான தியானம் இதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜட பொருள்களை எல்லாம் சமமாக்கணும் கல் மண் வைரம் பாறை தங்கம் எல்லாத்தையும் நம்ம அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஜட பொருள் எல்லாமே எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அத கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம் பேசாமல் இருந்தாலே அது வந்துடும் அந்த கஷ்டம் துயரம் வந்தால் அந்த துயரத்தை நாம் பொருளாக பார்த்து இந்த துயரம் வேறு இந்த துயரத்தை விளக்குகின்ற அறிவு சுரூபம் வேறு அந்த அறிவு சுரூபமாக நான் இருக்கின்றேன் இது இரண்டாவது தியானம் இப்ப இரண்டாவது தியானத்துல அந்த தியானத்துக்கு பொருள் என்னன்னா துயரத்தை கொடுக்கின்ற எண்ணம் ஒரு பயம் வந்ததுன்னா பயப்படுற எண்ணத்தை எடுத்துக்குவோம் கோபம் வந்தா கோபப்படுற எண்ணத்தை எடுத்துக்குவோம் ஒரு வேதனையை அனுபவிச்சா வேதனைப்படுற எண்ணத்தை எடுத்துட்டு அந்த வேதனை வேறு அதை பிரகாசிக்கின்ற மூன்றாவது தியானம் வந்து சாத்விகமான எண்ணத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற சுகத்தையும் பார்த்து இந்த சுகத்துக்கு பிரபஞ்சமோ யாருமோ காரணம் ஆத்மா அல்லது நான் தான் காரணம் என்று தியானித்தல் இப்ப பிரம்மத்தினுடைய சத்தம் சத்தம் மட்டும் தியானிக்கிறது ஒன்று சித் இரண்டையும் சேர்ந்து தியானித்தல் மூன்றாவது போக முடியவில்லை என்றால் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் வந்து சகுண உபாசனை செய்யலாம் விதவிதமான இஷ்ட தேவதைகளை வழிபடலாம் இதெல்லாம் மந்தசியு சொல்லி இது ஒரு தியானம் இது இந்த நான்குள் வராது பிறகு இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இதே தியானந்தான் நம்முடைய வாசனைகளை எடுத்துக்கொண்டு வாசனைக்குள்ளிருக்கும் ஆனந்தமும் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் என்று சொல்லி இது தியானத்தில் உத்தமமான தியானம் என்று நான்கு தியானங்களை வித்யாரண்யர் அறிமுகப்படுத்துகிறார் இந்த நான்கு விதமான தியானத்தையும் நாம் நிதி தியாசனம் என்று தான் சொல்கின்றோம் இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த தியானத்தைப் பற்றிய ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார் இவர் அறிமுகப்படுத்திய நிதி தியாசனத்தினுடைய சொரூபத்தை முப்பதாவது ஸ்லோகத்தில் விளக்குகின்றார் முப்பதாவது ஸ்லோகம் தியானம் ஞான யோகா ब्रह्म चित्ते चित्ते வே உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடுக்கின்றோமோ அதே போல மனதிற்கு கொடுக்கின்ற ஒரு விதமான பயிற்சி தான் தியானம் இப்ப தியானத்தை வந்து இந்த உலகத்துல பலர் அது ஒரு பயிற்சியாக கொடுக்கப்படுகிறது உறுதியான நல்ல மனதை அடைவதற்கு மெடிடேஷன் தியானம் ஒரு பிராக்டிஸ் பதஞ்சலியும் அதைத்தான் குறிப்பா கூறியுள்ளார் வரலாம் நமக்கு வந்ததோ இல்லையோ வித்யா அண்ணாடுச்சு அவருக்கு என்ன சந்தேகம் அறிமுகப்படுத்தியத்தை சாதகர்கள் உடற்பயிற்சி செய்வது போன்ற தியானமாக கருத கூடாது நீங்க வந்து சாதாரண தியானமா எண்ணி விடாதீர்கள் இது எப்படிப்பட்டதுன்னு நிதி தியாசனத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கின்றார் இப்ப தியானம் வந்து கடவுளை நினைக்காம சில பேர் ஒன்னு ரெண்டு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் சில பேர் பொருளற்ற இதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இது ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மனதிற்கு கொடுக்கிற ஒரு பயிற்சி இது அப்படி அல்ல என்று குறிப்பிடுகின்றார் முதல் சொல் நியானம் இது முன்னாடி தியானம்னு சொல்லிட்டு நான்கு விதமான தியானத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வித்யாரண்யர் சொல்றார் இந்த நான்கு விதமான தியானமும் தியானத்தை போல் தியானம் அல்ல வெறும் மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி மட்டும் அல்ல காரணம் என்ன ஞான யோகாபியாம் இது ஞானத்தினாலும் யோகத்தினாலும் கலந்து செய்யப்படுவதனால் அதாவது ஞான தியான யோகாபியம் யுக்தோகத்திலும் நிதித்தியாசனத்திலும் சேர்ந்திருப்பதனால் பயிற்சிக்கான என்ன சொல்ல வர்ற இந்த தியானம் யாருக்கு ஞானம் கிடைச்சிருக்கோ அவர்களாலதான் செய்ய முடியும் அவர்கள் செய்வதுதான் இந்த தியானம் சில பேர் கொஞ்ச நாள் சாஸ்திரம் படிச்சுட்டு நிதி தியாசனம் அந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன சொல்றது நிதி தியாசனம் நிதி தியாசனம் யாரால் பண்ண முடியும் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு செஞ்சா தான் அது நிதி தியாசனம் இப்ப இங்க என்ன சொல்ற ஞானம் என்றால் ஆத்ம ஞானம் இந்த தியானத்துக்குள் வருவதனாலும் யோகம் என்றாய் ஒரு விதமான நிதி தியாசனம் ஞான அபியாசம் அது சேர்ந்ததனால் இங்கு சொல்லப்பட்ட நான்கு விதமான தியானங்கள் அதாவது பிரம்மத்தினுடைய சத் சுரூபத்தை தியானித்தல் பிரம்மத்தினுடைய சிட்சரூபம் ஆனந்த சொரூபம் பிறகு நம்முடைய வாசனைக்குள் சென்று அந்த அமைதிக்கும் நான் காரணம் இந்த மனமோ சூழ்நிலைகளோ உலகமோ அல்ல பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு சூழ்நிலைகள் மனநிலை காரணம்னு நினைக்கிறோம் இது அதையும் தாண்டி போய் சூழ்நிலையோ என் மனநிலையோ காரணம் நான் தான் காரணம் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் என்று இந்த தியானம் ந கேவல தியானம் அல்லது இது வெறும் பயிற்சி அல்ல இது ஞானயோகத்துடன் கூடியதனால் இது ஒரு நிதி தியாசனம் பிறகு இந்த தியானம் எதற்கு சாதனை பிரம்ம வித்யா ஏவ இகோ இது ஒரு பிரம்ம வித்ய அல்லவா என்றால் இது பிரம்ம ஜானத்திற்கு காரணமாக அமைகிறது இப்ப நிதி தியாசனம் என்பது பிரம்ம ஜானத்திற்கே காரணம் ஆகிறது என்ன இங்கு ஞான யோகம் இந்த தியானத்தில் கலந்திருப்பதனால் விளக்குகின்றார் இரண்டாவது வரியில் தியானேன ஏகாக்ரே தியானடையாமல் ஒருமுகப்படும்பது நம்முடைய சித்தத்தில் வித்யா ஞானமானது உறுதியை அடைகின்றது இப்ப ஏற்கனவே ஞானத்தை அடைஞ்சு அடைஞ்ச ஞானத்தை நாம் உறுதிப்படுத்த என்னென்னா செய்கிறோமோ அதெல்லாம் தியானந்தான் இப்ப நம்ம வந்து ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸோ படிச்சுட்டு இருப்போம் ஒரு ஸ்டூடண்டா படிச்சு முடிச்சுட்டு அதே கிளாஸுக்கு டீச்சரா போனாலும் ஆனா என்ன வித்தியாசம் அங்க டீச்சரா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்டூடண்டா இருந்தோம் அதே போல வேதாந்த சிரவணம் பண்ணும் போது மாணவனா இருந்து சிரவணம் பண்றோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம கேக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு எக் சொல்ல வரும்போது இதற்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வரப்போகுது பாம்புன்னு சொன்னா உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அத்தியாசம் வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சிடும் ஏன் அதை கேக்கிறோம் அது ஒரு தியானம் மீண்டும் மீண்டும் நம்ம இதே விஷயத்த உள்ள போயி போயி எப்படி இந்த உடல் நான் நான் மீண்டும் மீண்டும் நினைச்ச அந்த வாசனை திருடமாகுதோ அது போல இந்த சாஸ்திரத்தை கேட்க கேட்க அது நமக்கு ஸ்திரமாகின்றது அப்ப தெரிந்து கொண்டே கேக்கிறது செகண்ட் டைம் கேட்கறது எதற்குனா புதிய அறிவுக்கு அல்ல அந்த ஞானத்தில் நிலை சில பேரு சில பிலிம் பத்து முறை இருபது முறை பாப்பாங்க அது எதா இருக்குன்னா அங்கேயும் இருக்கிற ஒவ்வொரு சீன் டயலாக் மனப்பாடம் செய்ய கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன் ஆயுர் அது அது போல மீண்டும் மீண்டும் ஞானம்னு கேட்டல் பிறகு ஒரு அறிவு உள்ள போயிட்டா அது சும்மா இருக்காது அதனாலதான் சிலதெல்லாம் இத்கிட்ட சொன்னன்னு கோச்சுக்கும் இதாம இருந்திருக்கலாமேன்னு நினைப்போம் அந்த அறிவு நம்ம சும்மா இருக்காது அது மேல வந்து கொண்டே இருக்கும் விஷயமாக இருந்தால் நம்மை அறியாமல் அது வந்து கொண்டே இருக்கும் ஆகவே இங்கு சொல்லப்பட்ட வெறும் பயிற்சி அல்ல அது பிரம்ம சாதனை இந்த தியானத்தினால் மனம் ஒருமுகப்பட்டு உறுதி அடைந்து சித்தத்தில் வித்யா இந்த அறிவானது உறுதியை அடைகின்றது பிங்கு வந்து தியானத்தை பற்றி கூறி பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இந்த சச்சிதானந்த சுரூபத்தினுடைய தன்மையை மேலும் விளக்குகின்றார் முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் வித்யா யாம் சச்சிதானந்தாத்மதாம் ாப்போ பாதி பிரம்மத்தினுடைய சுரூப்பம் சச்சித் ஆனந்தம் என்று சொன்னோம் பிறகு அதே பிரம்மன் இரண்டற்றது அத்வைதம் நல்லா சொல்றோம் இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வந்து விடலாம் அதை வித்யாரண்யர் நீக்குகின்றார் அதாவது அந்த வித்யா வந்து விட்டால் சரியான ஞானம் வந்து விட்டால் நமக்கு இந்த சச்சிதானந்த விளங்கும்னு சொல்ற சரியான அறிவு வந்துட்டா சச்சிதானந்த இப்படி விளங்கினால் நமக்கு ஞானம் வந்தாச்சு அர்த்தம் இதுல என்ன சந்தேகம் என்றால் பிரம்மன் இரண்டற்றது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சத் சுரூபம் சித் சுரூபம் ஆனந்த சுரூபம்னு மூணு குணங்கள் பிரம்மத்திற்கு சொல்கிறீர்களே அப்ப பிரம்மன் வந்து மூன்று தன்மைகளுடன் கூடியது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் சேர்ந்து பிரம்மன் அப்ப இந்த சத்து நொண்ணு சித்து நொண்ணு ஆனந்தம் ஒண்ணு மூணு பொருள்கள் சேர்ந்து இந்த வெத்தலை பார்க்க சுண்ணாம்பெல்லாம் இருக்கிறேன் அப்படி இந்த மூன்று சேர்ந்ததுதான் பிரம்மன் அப்படிங்கற ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இங்க என்ன சொல்றாரு இது ஒரு மூன்று பொருள்கள் அல்ல சத்து ஒரு பொருள் சித்து ஒரு பொருள் ஆனந்தம் ஒரு பொருள் அல்ல பிறகு மூன்று குணங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு சாப்பிட்ற பொருள் ஒன்னு குடுத்தா அது ஒரு வர்ணமா இருக்கு அது ஒரு வாசனையுடன் இருக்கின்றது அது ஒரு சுவையுடன் இருக்கிறது அப்படி சத்துன்னு ஒரு குணம் சித்து ஒரு குணம் என்றால் அதுவும் கிடையாது அல்லது ஒரு பிரம்மத்துக்கிட்ட ஒரு அம்ச சத்து இனி ஒன்னு சித்து அனுபவத்தில் அப்படித்தான் தோணும் மனசுக்குள்ளதான் சித்து இருக்கு எண்ணத்துல தான் சித்து இருக்கு பிறகு ஜட சத்து மட்டும் இருக்கு அப்படி ஒரு அம்சமா இந்த மூன்று விதத்தில் நமக்கு சந்தேகம் வரலாம் சச்சிதானந்தம்ங்கிறது திரவியமா தனித்தனி பொருள்களா அல்லது தன் குணங்களா அல்லது பார்ட் அம்சங்களா என்றால் இது எதுவுமே கிடையாது சத்து வேற சித்து வேற ஆனந்தம் வேறு அல்ல அதனாலதான் சில இடங்கள்ல உபனிஷத்துல சித்த பத்தியே பேசாம சத்த மட்டும் பிரம்மன் சொல்லிட்டு போயிடும் மீதி ரெண்டு உள்ள தன்னாக வந்துரும் சில இடங்களில் வெறும் சைத்தன்யம் மட்டும் சொல்லிட்டு போயிடும் சத்து ஆனந்தமும் அதோட சேர்ந்து வந்துவிடும் விளக்கப்படுகிறது இந்த அறிவு வரும் பொழுது இந்த மூன்று தத்துவமும் நமக்கு தெரியாது ஒன்றாகிவிடும் அதுதான் கருத்து வித்யாயாம் வித்யாயாம்னா ஆத்மக்யான நிலையில் அறிவு வரும் பொழுது சத் சுரரூபம் சித் சுரூபம் ஆனந்த சுரூபம் இந்த மூன்றும் அகண்ட ஏக ரசாத்மதாம் பிளவுபடாத ஏக்க ஒரு சுரூபம் என்ற நிலையை அடையும் இப்ப வேறுபாடுன்னு சொல்றமே அதுக்கு ஒரு பெரிய வேறுபாடு தனித்தனி சொல்லு இருக்கே அதுவே வேறுபாடுதான சித் ஆனந்தம்னு மூணு சொற்களால் குறிப்பிடறமே இப்போ அங்கேயே பேதம் வந்தாச்சே அப்படித்தான் பேதவாதிகள் எல்லாம் பேசுவார்கள் நீ அது வைதம்னு சொல்லிட்டு ஏன் சத்துன்னு ஒரு வார்த்தைய சொல்ற சித்துன்னு ஒரு வார்த்தைய சொல்ற அது வேற சித்துன்னு வேற சொல்ல மாட்டாங்க சித்துன்னு சொல்லுவார்கள் அதான் சித்துன்னு ஒரு வார்த்தைய சொல்ற ஆனந்தம்னு ஒரு வார்த்தைய சொல்றேன்னு கேட்பார்கள் என்னமோ நம்ம அவங்க பிடிச்சிட்ட மாதிரி மாட்டிகிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் நம்ம என்ன சொல்றோம் இதெல்லாம் அஜானில் அது சரியான அறிவு வரும் பொழுது இந்த சச்சிதானந்தம் என்பதும் ஒரு நிலையை அடைந்து விடும் அதனாலதான் பாரமார்த்திக திருஷ்டியில் பிரம்மத்தினுடைய லட்சணம் அசப்தம் அந்த பிரம்மத்துக்கு லட்சணமே சொல்ல முடியாது அனிர் வாட்சியம் வாயால் விளக்க முடியாது சத்தியத்தில அகண்ட மூன்றும் வேறு வேறு தன்மையாக நமக்கு விளங்காது இவ்வளவு நேரம் வேறு வேறு தன்மையை தான் விளக்கிட்டு வந்தார் ஜடத்துல தான் நீ சத்த பார்க்க முடியும் எல்லா எண்ணங்களில சித்த பார்க்க முடியும் பிறகு சாத்விகமான எண்ணத்துல தான் ஆனந்தத்தை பார்க்க முடியும்னு விலக்கி கொண்டு வந்த வித்யாரிணியர் இங்க என்ன சொல்றாருன்னா பேதம் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது முழுமையான அறிவு வந்தவுடன் பிறகு விளக்கம் பேதக உபாதி வர்ஜனா வேறு வேறாக காட்டுகின்ற உபாதிகள் நீக்கப்பட்டதனால் மரக்கட்டைன்னு ஒன்று வந்து நிற்கும் போதுதான் இங்க சத்து மட்டும் வெளிப்படுதுன்னு சொல்றோம் எண்ணங்கள்னு வந்து நிற்கும் போதுதான் சத்தும் சித்தும் வெளிப்படுதுன்னு சொல்றோம் சாத்விக எண்ணம்னு வரும்பொழுதுதான் சத்து சித்து ஆனந்தமும் வெளிப்படுதுன்னு சொல்றோம் இந்த உபாதியினாலதான் இப்படி எல்லாம் நம்ம பேசுறமே தவிர இந்த உபாதிகளை எல்லாம் நீக்கிவிட்டால் ஜ பொருள் எண்ணங்கள் சாத்விக எண்ணங்களை எல்லாம் நீங்க நீக்கிவிட்டால் இந்த வேற்றுமை எல்லாம் அங்கு கூற முடியாது இப்ப இறுதியில என்ன ஆகும்னா இங்க சச்சிதானந்த வார்த்தைக்கு இடம் இல்லாம போகும் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம் நான் எனக்கு பிரம்மம் புரிஞ்சிடுச்சு சச்சி சச்சிதானந்தான் இப்ப வித்யாரண்யர் என்ன சொல்றாரு அறிவு வந்துட்டா அதுவும் இல்லை அப்படிங்கிறார் ஞானம் வந்துட்டா சச்சிதானந்த சுரூபம் கூட சொல்ல இயலாது அதை நீங்க சொல்கிறீர்கள் இந்த இடத்துல சத்து சித்து அதற்கு தகுந்த உபாதி வர்றதுனால மீடியா வர்றதுனாலதான் இப்படி வார்த்தைகளை சொல்றோம் கடைசியில் அதுவும் சொல்ல முடியாது இப்ப பாரமார்த்திக திருஷ்டின்னு சொல்றோம் பாரமார்த்திக சத்தியத்தின் அடிப்படையில் பிரம்மத்தை எதையும் சொல்லி கூற முடியாது கூற வேண்டிய அவசியம் இல்லை உனால கூற முடியலையே அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை இனி வந்து அந்த உபாதிகள் என்ன ஏற்கனவே அவர் அறிமுகப்படுத்திய உபாதிகளை இங்கே வித்யாரணியர் வந்து ஞாபகப்படுத்துகின்றார் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் ேதக் மோகாத்வேக்கோஷா உ இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்திய மூன்று விதமான எண்ணங்களை இங்கு முடிவுறையாக வித்யாரணர் குறிப்பிடுகின்றார் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி அறிமுகப்படுத்தினார் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையெல்லாம் மூன்றாக பிரிக்கலாம் சாத்விக விருத்தி சத்துவகுணத்திலிருந்து வந்த எண்ணம் ரஜோகுணத்திலிருந்து வந்த எண்ணம் சமோ குணத்திலிருந்து வந்த எண்ணம் எல்லாம் சொன்னார் இப்ப அதான் இங்கு சொல்கிறார் பிறகு பிரம்மன் சச்சிதானந்த அறிமுகப்படுத்தி அந்த சத்தனி எங்க ரெகனை ஜட பொருட்கள் இடத்திலே புரிந்து கொள்ளலாம் சொன்னார் அதை முடிவுரை செய்கிறார் சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய சாந்தமான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்ல நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம் கோ ராஜச தாமசமான எண்ணங்கள் விருப்பு வெறுப்பு கோபம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்ல ஆனந்தம் வெளிப்படுவதில்லை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தம்னா நாம ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் எண்ணங்கள் இருக்க வேண்டும் எண்ணங்கள் இல்லைன்னா இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது ஒருத்தரை நம்ம ரொம்ப இன்டைரக்டா சர்காஸ்டிக்கா திட்டிருக்கிறோம்னு வச்சுக்கோமே அதை அவர் புரியவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே என்ன ஆகும்னா சந்தோஷமா ஓ நம்ம பத்தி தான் இவ்வளவு நேரம் இவர பேசிட்டு இருக்காருன்னு புரிஞ்சாச்சு அந்த தாட் வந்தாச்சு உடனே துக்கம் வந்துச்சு உயர்வா வேற சொல்லிட்டு இருப்போம் அதுவும் புரியலன்னு வச்சுக்கோமே இவர் மந்தமா இருப்பார் ஓ நம்மத்தான் உயர்வா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கார் சாத்விக என்ன வந்தாச்சு எண்ணங்கள் தேவை அந்த எண்ணங்களைத்தாந்தாகா கோராகா பிறகு சிலாதய சிலாத்தியாக சிலா கல்மண் சிலை போன்ற பொருள்கள் இவைகள்லாம் தான்தக உபாதையதாக இந்த மூன்று தத்துவங்களும் தான் என்ன பண்ணிருக்குற தத்துவத்துல ஏதோ சத்துன்னு ஒரு அம்சத்தை பண்ணி சித்துன்னு ஒரு அம்சத்தை பண்ணி ஆனந்தம்ங்கிற ஒரு அம்சத்தை பிரதிபிம்பிக்க வச்சு ஏதோ இந்த மூன்றும் பிரம்மத்தினுடைய சொரூபமாக காட்டி கொடுக்கின்றது இதுதான் இந்த பேதக உபாதி இந்த மூன்றும் இல்லைன்னு சொன்னா பிரம்மத்தை சத்துன்னு சொல்ல முடியாது சித்துன்னு சொல்ல முடியாது ஆனந்தம் என்றும் சொல்ல முடியாது அதைத்தான் இரண்டாவது சொல்றார் யோகாத் வா இங்க யோகாத் என்றால் நிதித்தியாசனத்தின் மூலமாகவும் விவேகதக ஆய்வின் மூலமாகவும் சிரவண மனநத்தின் மூலமாகவும் ஞானத்தை அடைந்து இங்க விவேகம்ன பிரித்து புரிந்து கொள்ளுதல் ஏஷாம் இதையெல்லாம் பிரித்து என்று நீக்கிவிட்டால் இங்க அபா கிருத்தின நீக்குதல் மித்தியா என்று புரிந்து கொள்ளுதல் மித்தியான்னா என்ன இல்லை இல்லை அப்படிங்கிறது வந்து மித்தியா அப்படிங்கிற வார்த்தையில சொல்றேன் ஒருத்தரை வந்து முட்டால் அப்படின்னு சொன்னா அவர் வருத்தப்படுவார் இல்லை நீங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்கும் நீங்க புரிஞ்சுக்கல முட்டால்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் அசத்துங்கிறது முட்டால்னு சொல்ற மாதிரி அது அது ஜீர்ணிச்சுக்க முடியல உடனே நித்தியான்னு கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றேன் பாம்பு இல்லை அதுதான் உண்மை உடனே பாம்புங்கிற தோற்றம் அப்படி நல்லா ஏதோ பேசுறேன் அப்படிங்கும் போது பிரம்மத்தை சத்து சித்து ஆனந்தம்னு சொல்ல முடியாது இப்ப வித்யாரண்யர் வந்து எந்த ஹைட்டுக்கு போயிட்டாருன்னு பார் இவ்வளவு நேரம் அப்படியே வந்துட்டு இருந்தவர் அவர் முடிவரை பண்ணணுங்கிறதுக்காக பீக்கில போயிட்ட மேல போய் நிக்கிற அதாவது பிரம்மத்துக்கு சச்சிதானந்த ஸ்வரூபம்னு கூட சொல்ல முடியாது இப்ப இவ்வளவுனால சொல்லிட்டு இருந்தது சொல்லிட்டு இருந்தோம் புரியாத வரைக்கும் அதான் சொல்லிட்டார் வித்யாயாம் அறிவு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவுனால நீ பேசிட்டு இருந்தையே இப்பயா பேசலாம் ஏதோ உளறிட்டு இருந்திருக்காரு வச்சுக்கோமே திடீர்னு ஒருத்தர் அமைதி ஆயிட்டார் அப்ப என்ன நான் தெரியாம பேசிட்டு இருந்தேன்னு சொல்றாருல்ல அது போல பிரம்மத்தினுடைய பூர்ணஸ்வரூபம் தெரியாத பொழுது ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிப்போம் ஜெகத் ஆரம்பிப்போம் இந்த உலகத்துக்கு காரணம் அதுவே நமக்கு பெருசா தெரியுது உடனே நிமித்த காரணம் உபாதான காரணம் இந்த ரொம்ப பிஹெச்டி பண்ண மாதிரி தெரியும் அதை படிக்கும் பொழுது அப்புறம் அப்படியே நிமித்த உபாதான அப்படியே விபத்த காரணத்துக்கு வந்து சச்சிதானம்னு சொல்லும் நான் இப்ப புரிஞ்சுத்தம் அதுவும் தப்பு அதுவும் உபாதிகள் அதுவும் இல்லை என்றால் அந்த பிரம்மன் யார் அடுத்த ஸ்லோகத்துல நிறைவு செய்கின்றார் அப்படிப்பட்ட பிரம்மனை நம்ம சரி வேற ஏதாவது வார்த்தையில சொல்லித்தான் ஆகணும் என்ன சொல்லலாம் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அைத்தைூ மா மிக அழகான சொற்களுடன் பிரம்மஸ்வரூபத்தை கூறி உபதேசத்தை நிறைவு செய்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் கிரந்தத்தை முடிக்கிறார் இங்க என்ன சொல்கின்றார் நிருபாதிக பிரம்ம தத்துவே எந்த உபாதியும் இல்லாத அந்த பிரம்ம தத்துவமானது இங்க உபாதி என்றால் உடல்கள் புரிந்து கொள்வோம் நம்முடைய சூக்ம சரீரம் காரணம் நம்முடைய உடல்கள் அல்லது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் இவைகளையெல்லாம் பொய் என்று நீக்கிவிட்டால் அந்த வெறும் பிரம்மத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சச்சிதானந்தம் வார்த்தையும் இருக்குது அது தவறல்ல அது தேவையற்ற வார்த்தை ஆகிவிடுகிறது நிருபாதிக்க பிரம்ம தத்துவே நம்முடைய அறிவில் அது விளங்கும் பொழுது பாசமானே இந்த நிருபாதிக பிரச்சு விளங்கும் பொழுது சாஸ்திரம் எல்லாம் படிச்சி, நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி நம்ம புத்தியில் விளங்கும் பொழுது இப்ப நிருபாதிக்க இங்க உபாத்தியா பிரபஞ்சமும் உடலும் நிருபாதிக்கம்னா அவைகள் எல்லாம் பொய்யின்னு நீக்கியாச்சு அப்படிப்பட்ட பிரம்ம தத்துவமானது பாசமானே நம்முடைய புத்தியில் விளங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது விளங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அதை விளக்குறதுக்கு இனி ஒரு பிரமாணம் தேவையில்லை அதை விளக்குறதுக்கு இனி ஒரு கருவி தேவையில்லை அது தானாக விளங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதுவைதே தாக அந்த பிர விளங்கும் பொழுது திருப்பூட்டி நாஸ்தி அங்கு எந்த விதமான வேற்றுமையும் திருப்பூட்டி என்றால் மூன்று விதமான வேற்றுமை வேற்றுமை இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா வேற்றுமை இருக்கிறதாக நம்ம முதல்ல தெரியாம நினைச்சிட்டோம் இந்த இடத்துல திருப்பூட்டின்னு சொன்னா சச்சிதானந்த சுரூபத்தையும் சொல்லலாம் ஆனா பொதுவா சாஸ்திரத்துல திருப்பூட்டிங்கிற வார்த்தை வந்து அரிபவன் அறியப்படும் பொருள் அதை காட்டும் கருவி பிரமாதா பிரமேயம் பிரமாணம் பிரமாதான்னா அறிபவன் பிரமேயம்னா அறியப்படும் பொருள் பிரமாணம்னா அதை காட்டும் கருவி இப்ப நான் கண்களால் பொருள்களை பார்க்கின்றேன் அப்படி நான் மனதால் பிரம்மத்தை அறிகின்றேன் இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி சொல்றதுல தவறில்லை ஆனா இந்த நிலையில் இந்த திருப்புட்டியே இருக்காள் அறிபவன் நான் அறியப்படும் பொருள் பிரம்ம அதை அறிய உதவும் கருவி சாஸ்திரம் இதெல்லாம் இருக்காள் ஆனா ஆரம்பத்தில் இதெல்லாம் இருக்கு யார் பிரமாதா சாதன சதுஷ்ட சம்பனக பிரமாதா நீ வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் நமக்கு லட்சியத்தை புருஷார்த்தத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது உனக்கு பிரம்மந்தான் லட்சியம் அடைய வேண்டிய பொருள் பிறகு கொஞ்சம் அடுத்த கிளாஸுக்கு வந்த உடனே பொருள் அது ஞேய வஸ்து இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல படிச்சிருக்கோம் இதெல்லாம் என்ன என்ன ஆரம்ப நிலையில் அறிபவன் அறியப்பட வேண்டியது பிரம்ம அதுக்கு துணைவாக இருப்பது குரு சாஸ்திரம் அதுதான் பிரமாணம் குருவும் சாஸ்திரமும் பிரமாணம் பிரம்மன் பிரமேயம் நம்முடைய ஆத்ம ஜானத்தில் ஒளிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கிடையாது பிறகு அங்க என்னதான் இருக்கு அப்ப சூன்யமான ஒரு பயம் வந்துடும் இதெல்லாம் இல்ல அப்படின்னா திருப்புட்டியே இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு பூமானந்தம் என்று கூறுகின்றது இதுவும் சாந்தோக்கிய உபனேஷத்துல பிரம்மத்துக்கு பூமா என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது பூமா பூமா என்றால் டோட்டல் டோட்டல் பிக் முழுமையான பெரிது அப்படின்னு அர்த்தம் அடைமொழி இல்லாத பெரிதுன்னு அர்த்தம் அந்த பூம வித்தியான் அங்கு பெயர் அதுக்கு பேர் கொடுத்ததுனால அங்க வந்து நீ பார்க்கவில்லை எங்கு வேற்றுமையை பார்க்கவில்லையோ கேட்கவில்லையோன்னு சொல்லி ச பூமா எது தது மித்யா எது அல்பமோ அந்த அல்பத்துல சுகம் கிடையாது இந்த பூமா பிரம்மந்தான் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஒரு அறிவு நமக்கு முழுமையான நிறைவை கொடுக்கும் இந்த இறுதி இந்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் வந்து பிரம்மத்தினுடைய பாரமார்த்திக லெவல்ல எதுவுமே சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது விவகாரத்துக்குள்ள வந்துடுறோம் சச்சிதானந்த சொரூபம்னு சொல்லலாம் அதுக்கும் கீழே போனா ஜெகத்காரணம் இப்படி எல்லாம் சொல்லலாம் ஆரம்பத்துல சாதகன் சாத்தியம் சாதனை இதெல்லாம் இருக்கு இறுதியில் இந்த திருப்புட்டியே கிடையாது என்று கூறி இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் அத்தியாய நிறைவு முப்பத்தி ஸ்லோகத்தில் கிரந்தத்தை பூர்த்தி செய்வார் இப்ப பூர்த்தி செய்கின்றார் முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் பிரம்மானந்தே கிரந்தே பஞ்சமரி விஷயத்தவிஷா இதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய நிறைவு செய்வார் அப்படிங்கறதுல சொல்லுவார் இதுல என்ன பண்ண போறோம் பிறகு கடைசியில உபசம்ஹாராக நம்ம என்ன பண்ணி முடிச்சோம் அதை சொல்கின்றார் பிரம்மானந்த அபிதே கிரந்தே தன்னுடைய கடைசி ஐந்து அத்தியாயங்கள் ஆனந்த பிரகரணம் பிரம்மானந்த பிரகரணம் தன்னுடைய பதினைந்து அத்தியாயங்கள் கொண்ட பஞ்சதையில் முதல் ஐந்து அத்தியாயங்கள் விவேக பிரகரணம் அதுல பிரம்மத்தினுடைய சத் சுரூபம் குறிப்பாக நிலைநாட்டப்பட்டது இங்கெல்லாம் சிருஷ்டியை பத்தி எல்லாம் அங்க சத்து நிலைநாட்டப்படும் பிறகு அடுத்த ஐந்து அத்தியாயங்கள் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் தீப பிரகரணம் அதற்குள்ள நம்ம பார்த்தோம்னா பிரம்மத்தினுடைய சைத்தன்ய சுரூபம் அதிகமாக பேசப்பட்டிருக்கும் கூட்டஸ்தங்கிற வார்த்தை சித்திர தீபம் உதாரணம் எல்லாம் சொல்லி அங்கு சைத்தன்யம் நிலைநாட்டப்பட்டிருக்கும் கடைசி ஐந்து அத்தியாயங்கள் ஆனந்தம் நிலைநாட்டப்படுகிறது அதனால பஞ்சதசிய நான் படிச்சுட்டியா இல்லையான்னு யாராவது கேட்டா படிச்சுட்டேன்னு சொல்லிடலாம் சச்சிதானந்த பத்தி பேசியிருக்க சச்சிதானந்த எனக்கு புரிஞ்சாச்சு அத்தியாயம் ஆனந்தத்துக்கு ஐந்து அத்தியாயம் பிரம்ம ஆனந்த அபிதே கிரந்தே பஞ்சமக அத்தியாயது அத்தியாயம் விளக்கப்பட்டு விட்டது ஈரிதகன்னா சொல்லப்பட்டு விட்டது என்ன பேரு விஷயான அத்தியாயம் இந்த பிரகரணத்துல பார்த்தம்னா கடைசி ஐந்தாவது அத்தியாயம் கூறப்பட்டது இனி ஒரு கேள்வி வரலாம் எதுக்கு விஷயானந்தத்தை பேசினீர்கள் அதுக்கு பதில் சொல்றார் ஏ தேன இந்த வித்தின் துணை கொண்டு பிரம்மானந்த எக்ஸாம்பிளாகவோ ஆய்வுக்கோ எடுத்துக்கொண்டு பிரவிசியதாம்னு உள்ளே போங்கள்னு சொல்ற சில பேர் சொல்லுவாங்க எப்படியாவது அதுக்குள்ள பூந்துரு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்கல்ல அதே தான் அதே லாங்குவேஜ் தான் அந்த பிரவேச பிர இத கையில வச்சுட்டு இதுக்குள்ள போனீங்கன்னா போயிடலாம் சில பேர் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா அந்த கூட்டத்துல மாட்டித்தா போதும் அவங்களே கொண்டு போய்விடுவாங்க அதுல சிக்கிட்டம்னா அப்படியே தள்ளிட்டே போயிடுவாங்க அதுபோல இந்த விஷயானந்தத்துக்குள்ள எப்படியோ உள்ள விசாரத்துக்குள்ள போயிடணும் விஷயானந்தத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை அதுலதான் இருக்கிற அது வேற விஷயம் இங்க விசயானந்தத்தை அனுபவிக்க சொல்லவில்லை விஷயானந்த விசாரிக்க சொல்கின்றார் விஷயானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம் இங்க விசாரித்தால் நம்ம அப்படியே பிரம்மானந்த போய் அமருவோம் இப்ப விஷயானந்தத்தின் வழியாக ஏத்தேன துவாரேன எப்படின்னா இந்த சுக எப்படி வந்தது இந்த பொருளிடம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி வரல இன்னும் கொஞ்ச நாள்ல வர போகல இல்ல ஏற்கனவே வந்து போன பொருளை எடுத்துக்கலாம் இத ஒரு காலத்துல இத வச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் இப்போ அதே பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்போ அந்த பொருளிடத்தில் சந்தோஷம் இல்லை தேடுவோம் சந்தோஷம் இங்கிருந்து வந்துச்சு இப்படி தேட ஆரம்பித்தால் நம்ம பிரம்மானந்தத்தை அடைவோம் இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பஞ்சதசி அத்தியாயத்தையே மிக அழகான ஒரு மங்கள ஸ்லோகம் பிரார்த்தனை ஸ்லோகத்துடன் நிறைவு செய்கின்றார் முப்பத்திந்தாவது ஸ்லோகம் சர்வன் சாஸ்திரங்களில் ஆரம்பத்திலும் இறுதியிலும் மங்கள ஸ்லோகம் அல்லது பிரார்த்தனை செய்வது வழக்கம் வித்யாரண்யர் பஞ்சதசியினுடைய ஆரம்பத்திலும் பிரார்த்தனையுடன் ஆரம்பித்தார் இங்கு தன்னுடைய கிரந்தத்தை பிரார்த்தனையுடன் முடிக்கின்றார் இந்த மங்கள ஸ்லோகத்தில் மூன்று கருத்துக்களை வித்யாரண் வைத்துள்ளார் ஒன்று வந்து ஆசிர்வாதம் எல்லாத்தையும் ஒரு ஆசிர்வாதம் செய்து முடிக்கின்றார் வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்களுக்கு ஒரு சக்தி இருக்கு அதை வாங்கி நான் தெரியும் கொடுத்தா தெரியும் அந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்துக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதனால அவர் ஒரு வாழ்த்துடன் முடிக்கின்றார் இரண்டாவது பிரார்த்தனை அதுவும் முக்கியம் சாதாரண விஷயத்த நம்முடைய அகங்காரத்தின் பலத்தை கொண்டு அடைஞ்சிடலாம் நமக்கு பணமோ புத பதவியோ எதை அடையணும்னாலும் நமக்குன்னு ஈகோவுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கே அதை வச்சு அடைஞ்சிடலாம் இந்த ஈகோவையே விடணும்னா ஈகோனால அடைய முடியாது அது வளர்ந்துட்டே போகும் அப்ப அது சரணாகதியில்தான் அடைய முடியும் அதனால வந்து சரண்டர் பிறகு விளக்காசிரியர் இனி ஒரு கருத்து சொல்ற இந்த ஸ்லோகத்தில் வந்து ஞான பலனையும் மறைமுகமாக கூறியுள்ளார் நம்ம அடைய வேண்டிய ஞான பலன் என்ன அதையும் கூறியுள்ளார் இந்த ஸ்லோகத்துக்குள்ள ஆசீர்வாதம் பிரார்த்தனை வேண்டுதல் பிரார்த்தனை வேண்டுதல் வேண்டுகின்றார் ஆசிர்வதிக்கின்றார் எல்லாரையும் ஆசிர்வதிக்கின்றார் பிறகு பிரார்த்தனை செய்கின்றார் யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம் அவர் இருக்க இருக்கிறத வாங்கிட்டு வந்தா என்ன ஆகும்னா சந்தோஷத்துக்கு ஆபோசித் ஆகும் அப்போ ஒருத்தரை மகிழ்வு படுத்தணும் அப்படின்னு சொன்னா தாவது கொடுக்கிறதுனாலதான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும் அடுத்த கேள்வி அவரை சந்தோஷப்படுத்துறது உள் நோக்கம் என்ன எனக்கு எதாவது பண்ணுவார் அவரை சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னா எனக்கு வேணுங்கிறத அவர் கொடுப்பார் அப்போ அவரிடமிருந்து நம்ம பெறணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அவரை மகிழ்ச்சி படுத்தும் அதனாலதான் நம்ம வந்து இந்த பகவானுக்கு இதை படைக்கின்றேன் எத்தனையோ நாட்கள்லையெல்லாம் விசேஷ நாட்கள்லையெல்லாம் ஒரு ஏழு எட்டு பொறியியல் இதெல்லாம் பண்ணி என்ன பண்றோம் இது பகவானுக்கு படைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பகவானுக்காக சாயந்திரத்து வரைக்கும் சமையல் பண்ணி பகவானுக்கு படைப்போம் அல்லது அடுத்த லெவல்ல போகும்போது நான் கிரிவலம் வர்றேன் இந்த தவம் பண்றேன் எதற்கு நான் பகவானுக்காக ஈஸ்வரனுக்காக தவம் இந்த இடத்துல வித்யாரண் என்ன சொல்றார் இந்த கிரந்தையே நான் பகவானுக்கு படைக்கின்றேன் இப்போ பகவானுக்கு என்ன பண்றாரா இந்த நூல் அவர் எழுதினார் அல்லவா பஞ்சதசி இதை நான் பகவானுக்கு படைக்கின்றேன் இதனால் பகவான் மகிழ்ச்சியை அடையட்டும் நம்ம உன்னை படைச்சிட்டு பிரசன்னோ பவ நீ சந்தோஷமா இரு நீ பிரியத்தடை இதை எதற்குண்ணா உன்ன நான் பிரியப்படுத்திட்டா உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் யோகியதை அடைவேன் அப்படி இந்த கிரந்தத்தை நான் உனக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் இறைவன் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு இந்த பலனை கொடுக்கட்டும் முதல் சொல் பிரியாத்னா மகிழட்டும் சந்தோஷப்படட்டும் யார் சந்தோஷப்பட வேண்டும் ஹரிஹி ஹராகவும் ஹரனாகவும் இருக்கின்ற இறை தத்துவம் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற இறை தத்துவம் இறைவன் ஹரிஹரன் சொல்றம் இல்லையா விஷ்ணுவ சுரூபமாகவும் சிவ சுரூபமாகவும் இருக்கின்ற இறைவன் அனேன பிரம்மானந்தேன சர்வதா இப்பொழுதும் அடையட்டும் அனேன இந்த பிரம்மானந்தேன கிரந்தேன இந்த பிரம்மானந்தத்தை விளக்குகின்ற இந்த கிரந்தத்தை நான் எழுதியது எழுதி பகவானுக்கு சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர் அடையட்டும் அப்ப நம்ம என்னென்னமோ பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் கடைசியில வந்து பிரம்மார்பணம்னு சொல்றோம் ஈஸ்வர்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்ற அதனுடைய அர்த்தம் என்ன இதெல்லாம் உனக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் உனக்காக இதை நான் செய்கின்றேன் சில பெற்றோர்கள் வந்து இது குழந்தை உனக்காகத்தான் இதெல்லாம் உனக்காகத்தான் நான் வாழ்றேன் உனக்காகத்தான் செய்யறேன்னு சொல்றது போல இந்த கிரந்தத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அதனால் அவர் பிரியம் அடையட்டும் ீத்தி பண்ணின நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னா விஷயானந்தத்தை கொடுத்துறாரு பிரம்மானந்தத்தை கொடு உங்ககிட்ட நான் விஷயானந்தத்தை கேட்கல ஈவன் வைராகிய ஆனந்தத்தையும் நான் பிரம்மானந்தத்தை கேக்கிறேன் அந்த பிரம்மானந்தத்தை ஞானத்தின் மூலமா தான் எனக்கு கொடுக்க முடியும் ஆகவே எனக்கு பிரம்ம ஜானத்தை கொடு நான் இத கொடுக்கறேன் நீ இத கொடு என்னைக்குமே அதை கொடுத்து தான் அதை வாங்குவோம் பணத்தை கொடுத்துதான பணத்தை வாங்குற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு நான் பணத்தை அடையறதுக்கு அதே போல பிரம்மானந்த நூலை நான் கொடுக்கற எனக்கு பிரம்மானந்தத்தை கொடுக்க வேண்டும் சமர்பிக்க எடுத்துக்கொள்ளலாம் ஆசிர்வதிக்கின்றார் பாயாத்னா காப்பாற்றட்டும் ரக்ஷிக்கட்டும் எல்லா ஜீவர்களையும் இறைவன் ரட்சிக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் காப்பாற்றட்டும் எப்படிப்பட்ட ஜீவர்கள் உன்னை தஞ்சம் அடைந்த உங்களிடம் சரணடைந்த சுப்தமானசான் தூய்மையான மனதை அடைந்த இதுலயும் இன்டைரக்டான மினி இருக்கு தூய்மையான மனதையடைந்திருத்த உங்களிடம் சரணடைந்தவன் காப்பாற்றும் அப்படின்னு என்ன அர்த்தம் சித்த சுத்திய கொடுத்து பக்திய கொடுத்து நீங்கள் அவர்களை காப்பாற்றட்டும் அல்லது ஒரு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பகவான் வந்து காப்பாற்றட்டும் என்ன எப்படி காப்பாற்ற வேண்டும் நல்ல மனதையும் பக்தியையும் சரணாகதிங்கிற புத்தியையும் கொடுத்து காப்பாற்றட்டும் அல்லது இதையெல்லாம் எனக்கு கொடு தூய்மையான மனதை கொடு சரணடைய சக்தியை கொடு பக்தியை கொடு ஞானத்தை கொடு ஞானத்தின் பலனை கொடு இவ்விதம் வித்யாரண்யர் வந்து பிரார்த்தனையுடன் ஆசிர்வாதத்துடன் இந்த நூலை நிறைவு செய்தார் அதே நாமும் ஆசீர்வாதத்துடன் பிரார்த்தனையுடன் இந்த நூலையும் நம்முடைய வகுப்பையும் நிறைவு செய்வோம்